வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி ஐம்பத்தி ஓராவது செய்தி சேவை ஏப்ரல் 8 இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சே ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் வேதாரண்யத்தில் கடலோரம் மீன் கொண்டிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்துள்ளனர் கடற்கொள்ளையர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது காமன்வெல்தில் தங்கப்பதக்கம் என்ற வேலூரை சேர்ந்த சதீஷ்குமார் சுவலிங்கத்திற்கு தமிழக அரசு ரூபாய் ஐம்பது லட்சம் பரிசுத் தொகை அறிவித்துள்ளது கேஸ் ஏஜென்சிக்கு அனுமதி வழங்க லஞ்சம் வாங்கிய புகாரில் பெட்ரோலியத்துறை இயக்குநரை சென்னையில் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் தமிழகத்தில் ஐம்பத்தி ஒரு கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் தமிழக அரசுக்கு தொடர்பு இல்லை ஆளுநர் தனிச்சையாக நியமித்துள்ளார் இது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது என்று அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார் தென்மேற்கு வங்கக் கடல் மாலத்தீவு பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலடுக்கு சுழற்சியினால் இருபத்தி மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் மிதமான மழை என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை கூறியுள்ளது பி எஸ் எல் நாற்பத்தி ஒன்று ராக்கெட் பனிரெண்டாம் தேதி காலை நான்கு மணிக்கு ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது கோவா கடல் ஒழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவ திட்டமிட்டு உள்ளதாக கோவா மாநிலத்தின் துறைமுக அமைச்சர் ஜெயஎஸ் சல்கான்கர் நேற்று தெரிவித்தார் இந்திய செய்திகள் பாதுகாப்பு உள்ளிட்ட நான்கு முக்கிய அமைச்சகங்களின் இணையதளங்கள் ஹேக்கர்களால் முடக்கப்படவில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது டெல்லி இந்திராகாந்தி விமான நிலையத்தில் ரஷ்ய விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் டெல்லியில் தரையிறங்க ரஷ்ய விமானம் அனுமதி கோரியது ஆந்திராவில் கடந்த சில நாட்களாக வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது நேற்று மட்டும் வேல்கின் கொடுமையால் ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் புற்றுநோயை குணப்படுத்தும் மூன்று பாரம்பரிய அரிசி வகைகளை கண்டுபிடித்துள்ளனர் கோவாவில் ரூபாய் இரண்டு லட்சத்திற்காக தனது 11 மாத குழந்தையை விற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு வயது பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆயிரம் விதைகள் விதைப்பதை விட ஒரு மரத்தையாவது ஒவ்வொருவரும் வளர்ப்போம் அயல் நாட்டு செய்திகள் தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜூமாவுக்கு எதிரான ஊழல் வழக்கின் விசாரணை வரும் ஜூன் மாதம் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை தலைவிரித்தாடும் நிலையில் தண்ணீர் பிரச்சனைக்கு பிரான்ஸ் நிறுவனம் ஒன்று தீர்வு கண்டுள்ளது அந்த நிறுவனம் சூரிய வெப்பத்தை பயன்படுத்தி தண்ணீரை ஆவியாக்குதல் முறையில் சுத்திகரிக்கும் முறையை கண்டுபிடித்துள்ளது தென்சீனா கடல் பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் போர் ஈடுபட்டு வருகின்றன இதுகுறித்த அதிகாரப்பூர்வ வீடியோவை சீனாவை வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள நிலத்தை மீட்க வலியுறுத்தி காசாவில் நடைபெற்ற போராட்டத்தில் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை முப்பது சதவீத அளவுக்கு குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது வணிகச் செய்திகள் உள்நாட்டு நிலவரங்கள் சாதகமாக இருந்ததை அடுத்து இந்திய பங்குச்சந்தைகள் பாரத்தின் கடைசி வர்த்தக தினமான வெள்ளிக்கிழமை என்று ஏற்றத்துடன் இந்திய தொலைத்தொடர்பு சேவையில் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் நுழைந்ததால் நுகர்வோருக்கு ஆண்டுக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மிச்சமாகியுள்ளது என ஐ எஃப் சி நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிட்காயின் உள்ளிட்ட கிரிப்டோ கரன்சிகளுக்கு தடை விதித்துள்ள ரிசர்வ் வங்கி சொந்தமாக டிஜிட்டல் கரன்சியை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியங்களை ஆராய்வோம் என தெரிவித்துள்ளது வரி ஏய்ப்பு செய்வோர் மற்றும் பினாமி பரிவர்த்தனை குறித்த தகவலை அளிப்போருக்கு அளிக்கப்படும் வெகுமதி தொகையை உயர்த்தி வழங்க வரித்துறை முடிவு செய்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் கடன் பெற்று தலைமறைவாகிவிட்ட வைர வியாபாரி நீரவ் மோடியை கைது செய்ய உதவுமாறு ஹாங்காங் அரசின் உதவியை இந்தியா நாடியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் காமன்வெல்த் போட்டிகளில் பளுதூக்குதலில் இந்தியாவின் வெங்கட் தங்கம் வென்றுள்ளார் பதினோராவது ஐ கிரிக்கெட் தொடர் மும்பை வான்கடை மைதானத்தில் கலை கோலாகலமாக துவங்கப்பட்டது பள்ளிகளுக்கான தேசிய தடகள போட்டி மராட்டிய மாநிலம் ரத்னகிரியில் நடந்தது இதில் பதினாலு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சென்னை மாணவி சிநேகா நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கமும் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கமும் என்று சாதனை புரிந்துள்ளார் காமன்வெல்த் ஹாக்கி போட்டியில் இரண்டுக்கு இரண்டு என்று சமனில் முடிந்தது இந்தியா பாகிஸ்தான் போட்டி திரைச்செய்திகள் ரன்பீருடன் இணைந்து பிரம்மஸ்தரா திரைப்படத்தில் நடித்து வரும் அலியா பட்டியல் ஸ்டைலிஷ் உமன் என்ற விருது வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது கடைகோட்டி சிங்கம் உள்ளிட்ட படங்களில் நடித்து வரும் கார்த்தி தெலுங்கில் நீடி நாடி ஓகே கதா படத்தை இயக்கிய வேணு உடுகுலா இயக்கத்தில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி காவிரி மற்றும் ஸ்டெர்லைட் பிரச்சினைகளுக்காக சினிமா துறையினர் நடத்தும் போராட்டத்தில் கமல் ரஜினி பங்கேற்கின்றனர் தனுஷ் இயக்கி நடித்த பவர் பாண்டி படம் கன்னடத்தில் ரீமேக் செய்யப்படுகிறது இத்துடன் ரஜினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை பொது அறிவு கூறியல் நித்தமொரு முத்து சமையல் சமையல் பாற்றோடுதான் நான் பேசுகிறேன் அறிவோம் அஞ்சல் தலை கதை சொல்லும் நீதி போன்ற உன்னதமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூர் ஜி என்ற இணையதளத்திற்கு தினந்தோறும் வருகைதாருங்கள் நன்றி வணக்கம்